ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய சனாத்தன தர்மங்களை கூடியவரையிலும் நல்ல முறையில் செய்து நாம் நிறைய லாபத்தை சம்பாதிக்கணும் அதற்காக நம்முடைய சனாதன தர்மங்கள் நமக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்திரீ தர்மத்தை தான் தொடர்ந்து பார்த்துன்னு வரோம் இப்போது ஆச்சபனம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அடுத்ததாக சுக்லாம்பர தர்மம்னு அஞ்சு தடவை சிரசில் குட்டிக்கிறது எப்படி செய்யணும் அது செய்யறதுனால நமக்கு என்ன லாபம் இதை புராணங்கள் எந்த சரித்திரம் மூலமாக நமக்கு காண்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோம் இந்த ஆசபனம் இந்த சுக்லாம்பரதனம் இவைகள்லாம் பெண்களுக்கும் உண்டு ஸ்திரீகளுக்கும் உண்டுங்கிறதுனால தான் நடுப்புற அதனுடைய பெருமைகளெல்லாம் பார்த்தோம் அடுத்ததாக ஸ்திரீகளுடைய தர்மம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போது ஸ்திரீ தர்மங்கிறது ரொம்ப முக்கியம் தேசமே சௌக்கியமாக இருக்கணும் தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்திரீ தர்மங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் அந்த ஸ்திரீ தர்மம் சரியானபடி கடவுபிடிக்கப்படாமல் போனால் அது ரொம்ப விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அடுத்த தலைமுறையினரை ஏற்படுத்தக்கூடியவா ஸ்திரீகள் பெண்கள் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக நமக்கு வரணும் நல்ல சந்ததிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீ தர்மங்கிறது ரொம்ப முக்கியம் அடிப்படையான விஷயம் இந்த ஸ்திரீ தர்மத்தை பற்றி சொல்லாத ரிஷிகளே கிடையாது ஸ்ரீ தர்மத்தினுடைய பெருமைகளை சொல்லாத புராணங்களே கிடையாது அத்தனை புராணங்கள் அத்தனை இத்திகாசங்கள் அத்தனையுமே ஸ்திரீ தர்மத்தை பற்றி ரொம்ப உயர்வாக காண்பிச்சிருக்கா என்ன அடிப்படையாக இருக்கிறதுனால அதனால தான் ரிஷிகள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்திரிகள்கிட்ட கேட்டுண்டு ஆரம்பி அப்படின்னு சொல்கிறா எல்லா ரிஷிகளும் ஆபஸ்தம்பாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறது ஆபஸ்தம்பாச்சாரியால் முதல்ல கல்யாணத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறார் இந்த சூத்திரங்களை அதில் முதல்ல அவர் சொல்கிற பொழுது ஆவர் த்ரீ பிரதி ஏரன்னு ஒரு சூத்திரன் சொல்கிறார் ஆபஸ்தம்பர் அதாவது இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்திரீகள்கிட்ட போய் முதல்ல கேழு இந்த காரியத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும் ஸ்திரீகள்கிட்ட ஆ ஸ்திரீ அந்த ஸ்திரீகள் செய்யக்கூடிய காரியங்களை முதல்ல செய்துக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் கல்யாணம்னு ஆரம்பித்தால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்திரீகள்கிட்ட போய் சொல்லணும் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய காரியத்தை முதல்ல செய்யணும் ஆகினால்தான் நாம் எதை ஆரம்பித்தாலும் முதல்ல சுமங்கலி பிரார்த்தனைன்னு முதல்ல பண்ணுறோம் இஷ்ட குலதேவதா சமாராதனைகள் இவைகள்லாம் பண்ணுறதுன்னு முதல்ல பண்ணுறோம் ஏன்னா இவைகளெலாம் ஸ்திரீ தர்மத்தில் வரக்கூடியது அவைகளை முதல்ல செய்துக்கோ அப்படின்னு ஆபஸ்தம்பர் நமக்கு சொல்கிறார் இப்படி எல்லா ரிஷிகளுமே ஸ்திரீகளிட்ட சொல்லிட்டும் அந்த காரியத்தை ஆரம்பி அப்படின்னு காண்பிக்கிறார் ஏன்னா ஸ்திரிகள் தான் முக்கியம் ஒரு ஒரு கிரகஸ்தனுக்குமே பத்னிதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு காண்பிக்கிறார் நாம் அத்தனை தர்மங்களை பண்ணுறதுக்கும் கிரகஸ்தாசிரம்கிறது அடிப்படையாக ரொம்ப முக்கியம் ரொம்ப வேணும் சர்வேஷாம் ஆசிரமாநாம் ஹி கிரகஸ்தாசிரமத்தமம் அப்படின்னு வியாசாச்சாரியால் நமக்கு காண்பிக்கிறார் எல்லா ஆசிரமங்களை காட்டிலும் கிரகஸ்தாசிரமத்துக்கு உயர்வு ஜாஸ்தி ஏன்னா ஒரு பிரம்மச்சாரியோ ஒரு வானப்பிரஸ்தனோ ஒரு சந்யாசியோ அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது கிரகஸ்தனை அண்டிதான் இருக்க முடியும் அதனால தான் மட்டங்கள் எல்லாம் பார்த்தா கூட சன்னியாசிகளுக்கு பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் யார் சொல்லணும்னா ஒரு கிரகஸ்தந்தான் சொல்லணும்னு சாஸ்திரம் கிரகஸ்தனை விட்டு சொல்ல சொல்லணும் பிரஸ்தானத்திரைய பாஷ்யம் உபனிஷத்துக்கள்லாம் அப்படி அத்தனை பேருக்கும் அடிப்படையாக கிரகஸ்தங்கிறது தேவை அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு பத்னிங்கிறது ரொம்ப முக்கியம் அதான் கவிகள்லாம் சொல்கிற பொழுது வருஷேஷு எத் பாரதமாரியுரியா ஸ்தூவந்தி கர்ஹஸ்தியமேவாசிரமேஷூ அப்படிங்கிறார் கவிகள் என்னென்னா எப்படி நிறையா வருஷங்கள் இருக்குது பாரத வருஷம் கிம் புருஷ வருஷம் அப்படிலாம் நிறையா இருக்குது அத்தனை வருஷங்கள்லேயும் பாரத வருஷங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் உயர்வானது எப்படி இந்த நம்முடைய பாரத தேசத்தில் பாரத வருஷம்ங்கிறது ரொம்ப முக்கியம் எது மாதிரி அப்படின்னா ஸ்துவந்தி கார்ஹஸ்தியம் விவாசிரமேஷூ எல்லா ஆசிரமங்களை காட்டிலும் கிரகஸ்தாசிரம்கிறது எவ்வளோ உயர்வோ அதுபோல் அப்படின்னு இந்த கிரகஸ்தாசிரமத்தை ரொம்ப உயர்வாக காண்பிச்சுருக்கா கவிகள் அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு நமக்கு தேவை பத்னிங்கிறவள் தேவை பத்னி இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா பத்னி அவசியம் நமக்கு தேவை அப்படிங்கிறத காண்பிக்கிறார் அந்த ஸ்ரீ தர்மத்தை அடிப்படையாக ஆரம்பத்திலிருந்து நமக்கு நிறையா சொல்கிறது அதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது மகாபாரதத்தில் தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ தர்மத்தை மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவாள் வாசம் பண்ணுறா வனவாசம் பண்ணுற காலத்தில் அவ்வப்பொழுதும் கிருஷ்ணன் வந்து வனவாசம் பண்ணுற பாண்டவால் அவ்வப்பொழுது பார்த்துட்டு போகிறார் பார்த்து தேசத்தில் என்ன நடக்கிறது துரியோதனன் எப்படி ராஜ்யபாரம் பண்ணிட்டுருக்கான் என்னென்னலாம் உத்தரவு பண்ணியிருக்கான் என்னங்கிறத பற்றி அவர் இங்கே வந்து சொல்லுவார் இவாளுடைய சௌகரியங்கள் ஆலோசனைகளையும் அவ்வப்பொழுது பார்த்து பேசுகிறதுன்னு ஒரு வழக்கம் அப்போது அது மாதிரி ஒரு சமயத்தில் கிருஷ்ணன் துவார்கையிலேருந்து கிளம்புறார் அப்படி கிளம்புற பொழுது சத்தியபாமையும் நான் கூட வரேன்னு சொல்கிறேன் சத்தியபாமை எப்படின்னா பணக்கார ராத்து குழந்த சத்தியபாமன் பணக்கார காலத்து குழந்தனா ரொம்ப சலுகைகள் ஜாஸ்தியாக இருக்கும் ராத்திரி சீக்கிரம் படுத்துப்பா காலம்புற லேட்டாக எழுந்திருப்பா எழுப்ப மாட்டாவில் அப்படி எழுப்பி காஃபி கொடுத்தா காஃபி சாப்பிட்டுட்டு மேற்கொண்டு தொடர்ந்து தூங்கிறது இப்படியெல்லாம் இந்த குழந்தைகளை வளர்க்குறது சௌக்கியமாக அது மாதிரி வளர்ந்தவள் சத்தியபாமு அவள் காலம் ராத்திரி சீக்கிரம் படுத்துப்பா காலம்புரம் எழுந்து பார்த்தா அவணி எட்டு ஆகிடும் அப்படியே இருந்துருக்காள் அவளுக்கு கிருஷ்ணன் தன்னை கூப்பிட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார்னு அவளுக்கு வருத்தம் எப்போ கிருஷ்ணன் கூப்பிட்டாலும் ருக்மிணி ருக்மிணினே கூப்பிடுறார் ருக்மிணியவே கர்மாக்கல்லாம் பண்ணுற பொழுது கிட்டக வச்சுக்கிறார் ருக்மிணி கிட்ட உட்காந்து பேசுகிறார் அப்படி ருக்மிணி கிட்ட ஜாஸ்தி நேரத்தை செலவழிக்கிறார் அப்படின்னு சத்யபாமைக்கு ரொம்ப வருத்தம் ஏதோ ஒரு நாளைக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கால வேளையில் எழுந்துக்கிட்டுக்கிட்டுன்னு தான் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு கிளம்பி போயிடுவார் வனத்துக்கு அவளை பார்த்துட்டு வர்றதுக்கு அப்படி ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் கிளம்புறதுக்குள்ளே எழுந்து நட்ட சத்யபாம நானும் வரையன் உங்கள் கூடன்னா வேண்டாம் நீ கேரு நான் வனத்துக்கு தான் போகிறேன் நான் போய் பார்த்துட்டு வரையன் தான் இல்லை நானும் வரையன்தான் கொஞ்சம் பிடிவாதம் பண்ணுவாள் சரிவான்னு விட்டார் கிருஷ்ணன் ஏன்னா அவரும் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கார் யாராவது ஒரு ஸ்திரீகளை விட்டு சத்தியபாமிக்கு ஸ்திரீ தர்மத்தை சொல்லணும் அப்படின்னு எப்போ எழுந்திருக்கணும் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியபாமிக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார் கிருஷ்ணன் அதற்கு சந்தர்ப்பம் வந்தது சரித்தானு சத்தியபாமியும் அழிச்சிட்டு ரசத்தில் ஏற்றிண்டு நேராக வனத்துக்கு போனார் வனத்துக்கு போனோன்னே வரணும் வரணும்னு பஞ்சபாண்டவால் வரவேற்று பூர்ண கும்பங்கள்லாம் கொடுத்து மது பர்க்கம் கொடுத்து அப்படி உட்காந்து வச்சு பேசின்னு இருக்கான் அப்படி வாசலில் உட்காந்து பேசின்னு இருக்காள் பஞ்சபாண்டவால் கிருஷ்ணனோட அப்போது திரௌபதி வந்து வான்னு சத்தியபாமியை அழைச்சிட்டு உள்ளே அழைச்சின்னு போய் உட்கார்த்த வச்சுட்டான் உட்கார்த்த வச்சுட்டு பேசின்ட்டு இருந்த அப்போ சத்யபாம ரொம்ப வெகுளியான குழந்த சத்யபாமன் அவள் கேட்டால் திரௌபதி கிட்ட எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஆற்றுல கிருஷ்ணன் கூப்பிட்டா ருக்மிணி ருக்மிணினே கூப்பிடுறார் ஒரு டம்ளார் ஜலம் வேணும்னாலும் ருக்மிணிங்கிறார் யாராவது வந்திருக்கான்னாலும் ருக்மிணிங்கிறார் தான் ஏதாவது பேசணும்னாலும் ருக்மிணின்னு கூப்பிடுறார் எப்போ பார்த்தாலும் ருக்மிணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறார் ஒரு கிருஷ்ணனை வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல நீ பஞ்சபாண்டவால் வச்சுருந்து எப்படி நீ சமாளிக்கிற ஏதாவது லேகியம் ஏதாவது வச்சுன்னு இருக்கியா அந்த லேகியம் ஏதாவது இருந்தால் கொடு என்ன என் வசப்பட மாட்டேங்கிறார் கிருஷ்ணன் ஏதாவது மருந்து இருந்தால் கொடு நானும் ராத்திரி சாப்பிட்றபோது பாலில் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டால் சத்யபாம வெகுளியான குழந்த கேட்டால் அப்போது திரௌபதி சத்யபாம கிட்ட கேட்டால் நீ காலம்புர எப்போ எழுந்திருப்ப அதிலேருந்து நீ பண்ணுறத பூரா எனக்கு சொல்லு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் திரௌபதி அப்போது சத்யபாமா சொல்ல ஆரம்பித்தான்னு இந்த சரித்திரம் வருது அதை அதை அடிப்படையாக தான் நாம் ஸ்ரீதர்மத்தை விரிவாக பார்க்க போகிறோம் நாளையிலேருந்து தொடர்ந்து